சத்குரு சுவாமி கிருபையால் இந்த அனுபூத்தி அந்த இருபத்தி ஆறாவது பாசுரம் ஒரு ஆடியோவில் சொல்கிறதுக்கு எனக்கு புத்தி இல்லை சக்தி இல்லை முடியாமல் போடுத்து அடுத்த ஆடியோடு இதோடு சேர்றதையும் அந்த ரெண்டு ஆடியும் சேர்ந்து அந்த ஒரு பாசுரத்தை சொல்கிறது ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒன்று சற்றும் நினை வேதாகம ஞான வினோத மனோ மனோ தீதா சுரலோ கரிசி காமடியும் நீதான் ஒன்று கேர இப்படி சொல்கிறது ஒன்றும் அப்பா நான் அனாதைப்பா எனக்கு என்ன நீ கேர் பண்ணலன்னா யார் என்ன பேர் பண்ணுவா இப்படி ஒன்றும் நீ தான் ஒன்று கேரை பண்ணலையா அப்படின்னு சொல்கிறது அது ஒன்றும் அப்போது எந்த பாஷையில் சொன்னாலும் அந்த எந்த டோனில் அதாவது எந்த ஒரு ஒரு தோரணையில் தோனில் சொன்னாலும் அந்த பிரேம பக்தி கொண்டவர்களுக்கு அப்போ ஒரே அந்த அனாதையாக நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு பிரேமத்து முருகன் வந்து தப்பாக அப்ப வந்து அவனுடைய அவனுடைய நிலையை பொருந்திருக்கு அதாவது அவனுடைய அடிப்படை நிலை அவனுக்கு புரிஞ்சிருக்கு அதனால இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால நீதான் ஒன்று சற்றும் நினைந்தலையும் நீதான் ஒரு சற்றும் இணைந்திலையும் தேவரையர் என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கலையே தேவரையர் என்ன நினைக்கக்கூடாதா தேவரை எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடாதா தேவரி தான் என்னை ஒதுக்கி தேர் இப்படி இந்த எந்த ஒரு ஒரு டோரணையில டோன்ல சொன்னாலும் இது வந்து முருகன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவருக்கு வந்து அவர் தான் வேண்டிய ஒரு அப்போ சரியாக ஏற்றுக்கொண்டிருக்கோம் அப்போ இது எந்த ஸ்டேஜில் இருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு வேதங்களாலும் அகமங்களாலும் ஏற்படக்கூடிய ஞானம் இது எல்லா சர்வ இதிகாச புராணங்கள் வேதங்கள் ஆகமங்கள் நம்ம அதுக்கு சேர்ந்த உப நூல்கள் எல்லாம் சொல்லக்கூடியது கடைசியில் ஒரே ஒரு எய்ம் தான் அந்த பரபிரம்மத்தை இந்த ஜீவன் அடைய வேண்டும் அதுதான் விஷயம் அதுக்கு தான் எல்லாம் பண்ணுகார் தெய்வங்கள் ரூப பல ரூபங்கள் பல நாமாக்கள் பல மந்திரங்கள் பல எல்லாத்தினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் அந்த ஞானத்தை அடைந்து ஞானாத்தியேவ கைவல்யம் சொல்கிறது அப்போது அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் மாயை நீக்கக்கூடியவன் அந்த ஞானஸ்கந்தன் தான் அதனால் அவன் வந்து ஞான பண்டிதன் வேதங்களாலையும் அகமங்களாலையும் அந்த விளையக்கூடிய அடைய வேண்டிய ஞானமே ரூபமாக இருக்கக்கூடியவன் ஞானமே ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மகாபாக்கியம் தான் சொல்கிறது பிரம்மம் பிரஜானம் அப்படி சொல்கிறது மாற்றி சொல்லிருக்கேன் அப்படி தான் சொல்லணும் அதுவும் சொன்னதே தான் ஜாஸ்தி அப்படி அதனால் ஞான பண்டிதனாக சந்தேகம் கிடையாது அப்போ எனக்கு உன் தேவலோகத்திற்கும் சிக்காமணியாக முடிமணியாக இருக்கேன் கிரீடமாக இருக்கேன் கிரீடமாக இருக்கேன் வெள்ளி கிரீ தங்க வைர கிரீடமாக இருக்கேன் உன்னுடைய திருவடி இருக்கேன் அந்த ரெண்டு திருவடிகள் தாமரை போன்ற திருவடிகள் அதை தவிர எனக்கு ஒரு பற்று கோடி இல்லை இல்லாமல் இருக்கேன் ஒன்று எனக்கு ஒன்று உன்னுடைய திருவர்களை கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் பண்ணியா நீ இந்த இதெல்லாம் பண்ணிய அப்படின்னு நீ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு ஒன்று முடியலையே அப்படின்னா தேவரீர் என்னை பற்றி கொஞ்சம் அனுகிரகம் பண்ணி என்னை தூக்கி விட வேண்டும் அனுகிரகம் பண்ண வேண்டும் சொல்கிறது இந்த ஒருத்தர் சின்ன ஒரு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் பிள்ளை பெருமாள் இங்காரன்னு ஒருத்தர் அவர் வந்து ரெங்கனா அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார் அப்போ அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார் பத்து இந்த முக்கூர் நரசிம்மாச்சாரியன் சொன்ன கதை இது வந்து பாகவதம் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களில் சம்பந்தப்பட்டது முருகன் கண்ண கண்ணன் கதையை கேட்டாலும் கந்தன் கதையை கேட்டாலும் எனக்கு தெரியவரையும் உந்தொன் முகமேனு எங்கள் குருஜியினுடைய ஒரு பாட்டு இருக்கு முரு சுவாமி பாட்டு சுவாமி குரு காமிக்கிறாப்புல இருக்கும் அதில் அவர் அர்ச்சனை பண்ணிட்டு போது அர்ச்சனை கேள்வி வச்சு எனக்கு ரங்கநாதா எனக்கு போய் மோட்சம் கொடுக்கும் எப்பயும் எனக்கு மோட்சம் கொடுக்கும் இந்த கட்சமே அவனை மோட்சம் கொடுத்துருக்கும் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா உனக்கு வந்து பக்தியோகம் தெரியுமா அப்படின்னா என்ன தெரியலையே ஞான யோகம் தெரியுமா நான் சூன்யனாச்சேன் ஞான சூன்யனாச்சேன் நீ ஏதாவது வைஷ்ணவர்களுக்கு ஏதாவது சத்காரம் பண்ணிருக்கியா அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை நூற்றி எட்டு திவேசம் எங்கேயும் போகல என்ன தான் தெரியும் ஒன்றும் தெரியாது சுவாமி தெரியாது அப்போது தெரியணும் என்ன எந்த ஒரு என்ன மோட்சம் கிளிகரனு நினச்சியான எப்படி உனக்கு கொடுக்க முடியும் ஒரு ஒரு தொகுதி இல்லாத எப்படி கொடுக்க முடியும் அந்த பிள்ளை பிள்ளை என்ன பண்ணார் உத்திரியத்தை நல்லா ஈடுபா இருக்க கட்டின் இல்லாத்தையும் வசதி எல்லாம் இருக்க கட்டின் குடும்பம் எல்லாத்தையும் நல்லா அழகாக இருக்க போட்டுட்டு அவர்கிட்ட கேட்டார்னாரா அம்மா நீ இந்த கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் அந்த ஒரு பானைக்கு ஒரு மோக்ஷம் கொடுத்தியே அதுக்கு இதெல்லாம் இருந்துடா அவ்வளோ கேட்டு கேள்வி கேட்டேன் அவ்வளோ இருந்துடா கழவன் வந்து எல்லாரும் கிருஷ்ணன் அனுபவிக்கிற கொஞ்சம் விமுகமா இருப்பான் அதாவது பராமுகமா இருப்பான் அம்மா வந்து வீட்டில் நிறைய பானை பானை எல்லாத்தையும் உடச்சி வெண்ணை திருடி எல்லாம் பண்ணியும் இல்லாமல் அம்மா வந்து பொறுக்க முடியலை தாங்க முடியல அவ்வளோ எல்லா பானைகள்லாம் உடைச்சு பண்ணது அவனை விரட்டின்னு வர அவனை கட்டி போகிறதுக்கான் அப்போது இவன் ஓடி வந்து அந்த நேரத்தில் இந்த தரிபாண்டை வீட்டுக்கு வந்து அங்கே காலியாக இருந்த பானைக்குள்ளே அவன் எனக்கு இட எனக்கு கொஞ்சம் இடம் கூட அப்படின்னா காலியான ஒரு பானையை காமிச்சு அதுக்குள்ளே பெரிய பானை பெரிய பானைக்குள்ளே இந்த குழந்த கண்ணன் குழந்த போய் உட்காந்து கொடுத்தோம் அது மேலே ஒரு மூடியை போட்டு அவன் மேலே உட்காந்துட்டானேன் பா அம்மா கேட்டுனு வரா தேடின்னு வரா அப்போ இந்த கண்ணன் இந்த பக்கம் வந்தானான் அவனா இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன் அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன் அவன் எங்கே இங்கே வரான் இந்த பார்க்கவே மாட்டேங்கிறான் பா ரொம்ப நாள் ஆச்சு போய் சொன்னான் அம்மா அம்மா நீங்கள் வர மாட்டான் அப்படின்னு சொல்லி அம்மா போயிட்டா யசோதான் அப்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சி உள்ளே இருந்து பானைக்குள்ளேருந்து அவன் குத்து கொத்துன்னு குத்துறான் இந்த கண்ணன் அப்பா ஏந்து விட ஏந்துடு எனக்கு வந்து விடுதலை கொடுங்க உனக்கு விடுதலை கொடுக்கணுன்னா எனக்கு நீ விடுதலை கொடுங்க சொல்ற ஆமா உனக்கு இந்த பானையில மோக் உணா எனக்கு மோக்ஷம் கொடுக்கும் சரியா கொடுத்தேன்னார் என்ன தெரியுமா தெரியும் மோட்சம் கொடு சரி எனக்கு மாத்திரம் கொடுத்தா போறாது இந்த பானைக்கும் சேர்த்து கொடுணும் பானைக்குமா ஆமா எல்லாம் பானைக்கும் சேர்த்து கொடுக்கும் சரி கொடுத்தேன்னா வாசல்ல வந்து விமானம் வந்து இவனும் கதி ஏறி உட்காந்துட்டான் பானி ஏறி உட்காந்துட்டு மோட்சத்துக்கு போயாச்சு எப்போ இப்பாடி எனக்கு சொல்ல வந்தேன்னா எப்போ ஒரு அகிரணை வஸ்து அதாவது அச்சேதன வஸ்துக்கே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய ரங்கநாதன் வந்து கண்ணன் பண்ணான்னா அப்போ நமக்கு அதே பிரம்மன்னா முருகனாக இருக்குது நமக்கு வந்து ஒன்றும் தெரியாத மட வந்து மோட்சத்துக்கு அனுகிரகம் பண்ண முடியாதா அப்படி தான் அருணகிரினருக்கு செய்திருக்காங்க அதனால சொல்லணும் அவருக்கு பண்ண அனுகிரகம் யாருக்கும் அந்த லெவலில் அனுகிரகம் யாருக்கு கிடைக்கல அந்த அனுகிரகத்தால் அவர் உலகத்து உபதேசம் என்ன வரார் நம்ம அருணகிரிநாதன் அதனால ஆதாரம் கருதியும் பற்றுக்கூடா எந்த ஒரு ஆதாரம் இல்லைப்பா என பற்றுக்கூட ஆலம்பனம் அவலம்பனம் சொல் ஜங்க ஜ தீவர்களுக்கு போலிடம் அந்த பகவான் முருகனுடைய அந்த திருவடியைத்தவர் வேறு ஒன்றும் இல்லை பயம் வருது அவனுக்கு யார் சொல்லுவார் அதுதான் சொல்லுது இந்த ஏற்கனவே சொன்னான் நம்ம சொன்ன மாதிரி கிருத்தாந்தூத்த எடு கோபாத்த சிந்தி பிந்தி மாமாம் தர்ஜயிச்சும் மயூரம் சமாருக்கிய மாபைரதித்தும் புற சக்தி பாணிகி மாமாயா சீக்கிரம் ஆச்சாரிகள் வந்து புஜ புரமன் புஜங்கத்தில் சொல்லார் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் யமஸ்ட வரபோது நீ வந்து மயில் மேலே வந்து அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லுவார் அப்படி எவ்வளவோ பேர் இந்த உலகத்திலும் பணக்காரர்களாம் பதவிகளாலும் எல்லாத்தையும் இருக்கார்கள் வேண்டியவர்களாக இருக்கார்கள் நண்பர்களாக எல்லாம் வேண்டியவால் இருக்கட்டும் ஆனால் கடைசி நேரத்தில் யார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் யாரும் அனுகிரகம் கிடையாது யாருடைய உபகாரம் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு தான் நீங்க சொன்னாலும் உங்கள் உலகத்தை ஒன்றும் அந்த நேரத்தில் நமக்கு முருகன் ஞானஸ்கந்தனுடைய பாதாரம் இந்த தவிர ஆதாரம் இல்லை அப்போ இதனுடைய கருத்து என்னன்னா இந்த ஆதாரமிலே அருளை பெறவேன ஞானஸ்கந்தனுடைய அனுகிரகம் இருந்தால் பக்தி விளையும் ஞானஸ்கந்தனுடைய அனுகிரகம் இருந்தால் ஞானம் கிடைக்கும் ஞானஸ்கந்தனுடைய அனுகிரகம் இருந்தால் அனுபவ ஜானம் கிடைக்கும் ஞானஸ்கந்த அனுபவம் இரு அனுகிரகம் இருந்தால் அந்த ஆத்மானுபவம் ஆத்மானந்தம் சித்திக்கும் அப்போ அவன் வந்து வேத பொருள் அதாவது வேத வித்து அப்படி ஞான பண்டிது அவன் வந்து அந்த வேத ஞானத்தை நமக்கும் அனுகிரகம் பண்ண முடியும் அதனால் யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எனக்கு உறவாயும் தேவரீரல்லால் திருவுலம் அறியும் திசைமுகம் எனக்கு வேறுள்ளதோ பட்டினு தர சொல்லுது அதன் ஆதாரமில்லைங்கிறது இந்த குறிப்பு குறிப்பு வினையால் அணையும் பெயர் அருணிகநாதர் அவட பரமஜானி சரீரை பற்றில்லை அப்புறம் உயிர் பற்றில்லை பொருட்பற்று இல்லை எல்லாத்தையும் விட்டார் அது யாரால் முருகனால் அப்போ சொல்லப்பட்ட இந்த வித்தேஷனா புத்திரேஷனா திரிகேஷனா இதெல்லாம் இல்லை அவருக்கு இல்லாம இது ஆனது காரணம் முருகனுடைய அனுகிரகம் இப்போ எனக்கு இருக்கு எனக்கு இருக்க உங்களுக்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த லோகத்தில் ஆதாரங்கிறதையும் யாரும் இல்லை முருகன் திருவடி ஒன்று மட்டுமே புகலிடம் அப்படின்னு தெரிந்து கொண்டு தெளியாதவர் வந்து தெளியுமாறு இப்போ அடியேன் தெளியாதவன் மற்ற ஜனங்கள் தெளியாதவர்களுக்கு தெரியுமாறு உபதேசம் டார் அது அதாவது அவருக்கு ஒரு கிளாரிட்டி அறைய மாதிரி உபதேசம் பண்ணார் அருளை பெறவேன்னா முருகனுடைய திருவடி அருள் அருளால் கிடைப்பது இந்த அனுபூதி இந்த அனுபூத்தின்னு இந்த கூகுளில் பார்த்தா சரியாக இருக்குன்னு பாருங்கள் வந்து தப்பு தப்பாக போட்டுக்கணும் அதெல்லாம் இதில் கிடையாது இந்த தொடர்ந்து ஆவதுன்னு சொல்லணும் பூத்தினா ஆகிறதுன்னு அர்த்தம் அணுன்னா தொடர்ந்து நடத்தும் தொடர்ச்சியம் அதாவது கொஞ்சம் கூட விடுபடாமல் ஆகணும் நடத்தும் அப்படின்னான்னா கந்தர் அனுபூத்தினா ஸ்கந்தனாக தொடர்ந்து ஆகிறதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அருணகிரிநாதருடைய ஜீவன் அந்த ஜீவபோதத்தை விட்டு அதாவது அந்த பந்த பந்தமாகப்பட்டிருக்கு அதாவது பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் பாடி மைண்ட் இன்டெலக்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த இதில் மாயோட பந்தப்பட்டிருக்குது அதிலேருந்து விலகி சிவபோதமாகி அதாவது ஆத்மானந்த அனுபவத்தை அடைந்து தொடர்ந்து அந்த ஞானஸ்கந்தனாகவே இருக்கான் ஞானஸ்கந்தனுடைய சூர்பலக்ஷ்மின்னு சத்தியம் ஞானம் தம்பணும் அதுதான் அப்படி அந்த ஆத்மா அப்படி போய் கலந்து போயிடுது அதை சொல்கிறது தான் இந்த விஷயம் என்ன போட்டுக்காங்க இட குணம் போட்டுக்கணும் அதனால என்னென்னா கூகுளில் இருக்கிறதெல்லாம் சத்தியம்னு எடுத்துக்க முடியாது ஆக முருகன் வந்து லோக சமஸ்தோகத்திற்கும் உயிர் பொருட்டு ஆறு முகமாக இருக்கிறான் உதித்தனன்லையா அப்படி கருணையே ரூபமான அப்படி கருணை மொழிதான் அந்த கமல முகம் சிவபெருமானுடைய ஆறு முகம் இல்லையா அப்படி அருட்பெருமானை கொஞ்சம் கூட அடியனுக்கு வந்து உய வேண்டும் என கருதவில்லையே அடியன் சொல்ல வேண்டும் அவர் சொல்லக்கூடாது அப்படி அடிகளார் அருணிகிரடிகளார் வேண்டுகிறார் அப்போ இறைவன் வந்து ஆத்மாவை நினைச்சாதான் ஆத்மா இறைவனை நினைக்க முடியும் அதுதான் விஷயம் இப்போ அடியன் அனுபூத்தி சொல்லணும் இருந்தா இங்கே சுவாமி சொல்றா அப்படிங்கிறாப்பட இதை சொன்னா என்ன இதுவாக பண்ணிடலாமே இந்த பண்ணிடலாமா இது காந்தபுரம்னு சொல்ல முடியுமோ முடியாதோ இதை பண்ணி சொல்லிடலாம அப்படின்னு கலப்பி விட்டார் அவர் கிளப்பி விட்டு அவர் தான் அவர் தான் சொல்கிறார் அவர் தான் ஞானஸ்கந்தன் சொல்கிறார் அப்போ இறைவன் வந்து நாம் இறைவனை நினைத்த இறைவன் நம்மை நினைக்கிறான் அப்படி இருக்குது என்ன அதனால அவன் நினைத்தபின் அருள் அப்படியே வெள்ளமாக வருகிறது அதனால் உயிர் வந்து இறைவனை நினைக்க அதுக்கப்புறம் தலைப்புடி இதுதான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னது இந்த பிறந்த குழந்த அம்மா இவது அம்மாதான்னு நினைக்கிற அறிவு இருக்கா இல்லை அம்மாதான் குழந்தையை எடுத்து நோன்றி பால் கொடுத்தப்பறம் அதுக்கப்புறம் அம்மா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஞானம் வந்து அதுக்கப்புறம் இது எங்கள் அம்மா அப்படின்னு அப்புறம் அம்மாட்ட போகிறது விட விட மாட்டேங்குது லோகத்திற்கெல்லாம் அம்மாவும் அப்பாவும் குருவாகவும் எல்லாம் அந்த இறைவனான ஞானஸ்கந்தன் உயிர்களை நினைத்து அனுகிரகம் பண்றான் அதுதான் என்னை நினைத்து அடிமை கொண்டன் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரசு சோலையன் சோலைவியன் நாரையூர் முக்கண் அரசு மகிழ் அதிமுகத்தான் இப்படியும் நம்பி நம்பியாண்டார் நம்பி சொல்லிக் கொடுத்து சொல்ல அதனால் நமக்கு நம்முடைய சிறுமை அதாவது நம்மோட இயலாமை நம்முடைய கீழ்மை நம்முடைய அதாவது சம்சார சேர்த்தில் இருக்கிறது அப்படி சாக்கடையில் கிடைக்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு தூ ஒரு சிறிதும் நினைக்கவில்லை அதான் வேதம் வந்து வே வித்துங்கிறது டு நோ டு நோர்ன் டு நோ ஞானம் அப்போ வேறுங்கிறது ஞா அறிவு நூல் அது சர்வ ஜக லட்சணம் ஜீவபந்த லட்சணம் அதனுடைய உற்பத்தி லயம் மோட்ச லட்சணம் பரலட்சணம் யோக முறை ஞான முறை இதெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது கொண்டது இந்த வேதம் அது ஆதி நூல் ஆரணம் எழுதாக்கிழவி அத்தியாயம் அந்தனர் வாக்கு ஒத்து சாக்கி ஸ்ருதி நிகமம் மறை இப்படியும் இது மாதிரி அந்த நூல் கிரந்தம் வந்து பல பேர் கொண்டிருக்கு ஆதி நூல் இது ஆதியா இருக்கக்கூடிய நூல் இல்ல சம்ஹிதா பாகம் அப்புறம் பிராமணியம் ஆரண்யம் இந்த உப்பநெளி பாகம் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு இருந்தது அதுல ஆஹ் அருணமண்டலத்துல இருக்கக்கூடிய சிவசூரிய சம்பந்த ஸ்துதிகளும் ஆரண்ய முனிவர் சொன்ன ஸ்துதிகளும் இருக்கு எளிதா கிளவீது அப்படி சொல்லுவார்கள் அதனால் அத்தியாயம் சொல்கிறது விளக்கக்கூடிய ஒரு வஸ்துவன் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு ஒரு செட் ஆஃப் இது அத்தியாயம் அந்தனர் வாக்குன்னு சொல்கிறது அருளாளருடைய வாக்கிலிருந்து வர்றது ஒத்துன்னா ஓதப்படுவது எப்போது பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறது அதாவது அத்தியாயனம் அத்தியாபனம் ரெண்டும் பிராமணனுடைய ஒரு வேலை சாக்கை பலவிதமான பிரிவுகளை கொண்டது ஸ்ருதி கேள்விக்கு உரிமைப்பட்டது உரிமைப்பட்டிருப்பது நிகமம் நிலைபெறா நிலைபெறாவிருப்பது மறை எல்லா தனக்குள்ள மறைச்சு வச்சுருக்குது இது வந்து முதல் ஆத்மாக்களுக்கும் இந்த இகபர சுகங்களை கொடுத்து பிறப்பு கஷ்டங்களை போக்க சாஸ்திரங்கள் எல்லாவற்றுக்கும் முதல் நியாயம் ஈஸ்வரனுடைய கிருப்பையால நாரபிரமமாக இருக்கக்கூடிய அந்த அந்த அக்கரவுக்கரம் அக்கரங்கள் சொல்லப்பட்ட அந்த மூன்று இருக்கக்கூடிய பிரணபம் விந்து நாதத்தோடு அந்த அதிலிருந்தே அற்புதமாகவும் வேத ரூபமாகவும் பலவாகவும் பிரிது அதற்கு ஹேத்துவாக இப்படி அதிலேருந்து தான் அந்த காயத்ரி திரிபாதம் அப்படிலாம் வந்துது இல்லையா வந்தது அதனால் அதுவே இது சந்தாம் வந்தது சிவராணுடைய நாலு திசையில் நோக்கி நாலு திருமுகங்களும் இருக்குது அது மாதிரி தான் சொல்கிறது யஜு ரிக்கெஜுஷாம அத்தர்வணன் இப்படி நாலு வேதங்கள் ரிக்வேதத்துக்கு இருபத்தி ஒரு சாகைகள் இருக்குது இப்போ இருக்கிற இவ்வளவு ரெண்டு யஜுர்வேதம் நூற்றி ஒரு சாமவேதம் ஆயிரம் சாக்கிரும் அத்தரவண வேதம் ஒன்பது சாக்கிகள் இப்படி இருந்து கர்மகாண்டம் ஞானகாண்டம் இப்படி ரெண்டு பிரிவு இருக்கும் அக்னியிலிருந்து ஏற்பட்டதும் அக்னிலேருந்தே இருக்கு அக்னிலேருந்து இருக்கும் வாயுலேருந்து எஜுவும் சூரியனிலேருந்து சாம பிரம்மதேவர் வெளிப்படுத்தினார் இது வந்து நம்ம சைவ சித்தாந்த பிரகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை வச்சுட்டு அத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் இது அடியனுடைய ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒன்றும் கிடையாது அடியனுடைய சொந்த கண்ட்ரிபியூஷன் நில் அப்போ ஒன்றும் இல்லை அப்போது ரிக்மந்திரம் வந்து அந்த தெய்வங்களை நினைப்பது கூப்பிடுவது எஜுர் வேரை வந்து கட்டளிகிடுது சாமம் ஸ்துதி பண்ணுறது இப்படி காண்பிக்கிறது வேறு அங்கங்கள் ஆறு இருக்குது சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்த் சந்து சிக்ஷை அந்த வேற வா வார்த்தைகளை உதாத்தம் நிதாத்தம் சொல்லப்பட்ட ஸ்ருதி வேறுபாட்டால் உச்சரிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கை பண்ணுறது கல்பம் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒழுங்கு சொல்கிறது வியாக்கரணம் அதனுடைய இது கிராமர் வேதத்தினுடைய அக்ஷரம் வாக்கு அந்த வார்த்தம் அதனுடைய அர்த்தம் இதனுடைய லட்சணங்களை சொல்றது நிருத்தம் வேதத்தினுடைய வாக்கிய பொருளை சொல்றது சந்தஸும் அதில் இருக்கக்கூடிய பலவிதமான சந்தசுகளை பத்தி சொல்லி அதற்கு வந்து அக்ஷரத்துல ஒரு கட்டுப்பாடு விதி சொல்லக்கூடியது இப்படி இருக்கு ஜோதிஷங்கிறதையும் அது உண்டு அக்செப்டட் அது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்வதற்குண்டான காரியங்களை சொல்றது உப்பாங்கங்கள் நாலு அதே புராணம் நியாயம் மீமாச ஸ்மிருதியும் உபவேதங்கள் நாலு ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வேதம் அர்த்தவேதம் இப்படி ஆயுர்வேதம் சரீர இதுக்காக ஆரோக்கியத்துக்காக அப்புறம் தனுர்வேதம் இந்த ரக்ஷணத்துக்காக பலவிதமான ஆயுதங்களை சொல்கிறது காந்தர்வேதம் சங்கீத நாட்டியம் அர்த்தவ அர்த்தவேதம் இந்த வேண்டிய வஸ்துக்களை அதாவது செல்வத்தை திரட்டக்கூடிய வசிகள் சொல்றது இப்படி ஆகமங்கிறது வந்ததுன்னு சொல்றது எங்கிருந்து வந்து பரம ஆப்தருடைய வாக்கள் வந்தது ஆப்த வாக்கியம்னா ஆகமம் அதாவது பெரிய ரிஷிகள் ஈஸ்வரன் அதுக்கப்புறம் ரிஷிகள் அவர்கள் மூலமாக வந்தது அப்போ இது செய்வாகமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா ஆகமம் சொல் இந்த வார் ஒரு இது வழக்கம் சொல்றார் ஆ பாசம் கா வந்து பசு பதி அப்ப பத்தி பசு பாசங்களை விளக்கக்கூடியது இந்த ஆகமங்கள் ஞானம் மோட்சம் மல நாசத்தை காமிக்கிறது ஆகமத்திற்கு தந்திரம் சித்தாந்தம் போன்ற பல பேர் உண்டும் இப்படி ஆகமங்கள்ல இருபத்தெட்டு ஆகமங்கள் காமிக்கிறார் நான் சைவ சித்தாந்த ஒட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால அதுல இருபத்தெட்டு ஆகம்கள் சொல்றாரு காமிகம் யோகசம் சிந்தியம் காரணம் அச்சிதம் தீப்தம் சூக்ஷம் சகத்திரம் அஞ்சுமான் அஞ்சுமான் சுப்ரபோ சுப்ரபேதம் விஷயம் நிக் நிருக்ஷ்வாசம் அக்னேயம் வீரம் ரவரம் விமலம் சந்திரஜானம் முகபிம்பம் புரோத்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுள் அப்படியெல்லாம் இருக்கு சிவசித்தாந்தம் ஒரு ஆகமத்திலேருந்து வந்தது ரௌத்ராகமத்திலேருந்து சிவபெருமான் வந்து பலவிதமான உபாசகர்கள்கிட்ட எப்படி உபதேசம் பண்ணுறதெல்லாம் சொல்கிறார் அவர் அதனால் என்ன சொல்ல வந்ததுன்னா இந்த வேத சொன்ன பிரகாரம் வேத ம ஞான இப்படி வெவ்வேறவா நமக்கு போதிக்கக்கூடிய அளவில் நூல்கள் இருக்கு இல்லையா இதுக்கு அத்தனையுமே ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடியது ஞானஸ்கந்தன் எல்லாம் அறிந்தவன் ஞானஸ்கந்தன் அவனால தான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அதுதான் வந்து சொல்ல வந்த விஷயம் அப்போ வேதாகம்களை தெரிந்து வினால் என்ன அறுதையும் சிவஜானம் போதிக்கும் இந்த சிவஜானத்தை போதிப்பது யாரு ஞான அவர் தான் அப்போது அந்த சிவஜானத்தை போதிக்கக்கூடியவர் பொழுதுபோக்குன்னு சொல்லார் போதிக்கக்கூடியவர் முருகன் அவர்தான் அந்த விளையாட்ட அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞான பண்டிதன் அந்த ஞான பண்டிதன் தான் இந்த அருணகிரநாதருக்கும் அவ்வளவு ஒரு சுலபமாக அனுகிரகம் பண்ணி மேலே கொண்ட விஷயத்தில் அதான் நீயான ஞான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் அது அவன் அப்படியே அவ்யாஜ கருணா தளத்தால் அப்படி பண்ணார் மனோதீத்தங்கிற வார்த்தை தான் மனசுக்கு அப்பால் பட்டவன் அது காமிக்கிறது பசு ஜானத்தை பசு ஜானத்தை குறிக்கிறது மனசு சிவஜான போதம் இதில் இதில் காமிக்கிறார் அந்த பதி ஜானத்தை காமிக்கிறார்கள் அதனால மனசிற்கும் வாக்குக்கும் அப்பால் பட்டவன் அந்த பிரம்மம் அதாவது நிர்குணமான பிரம்மம் சகுணமாக இருக்கக்கூடிய முருகன் அப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அந்த வேர் ஆகம ஞானத்தை சுலபமாக போதிப்பதையே ஒரு விளையாட்டாக பண்ணக்கூடிய அவர் யாரே தேவலோகத்துக்கு சிகாமணியாக இருக்கக்கூடிய அவனுக்கு அது அடையணும்னா எனக்கு என்ன இருக்குது எந்த ஒரு ஆ ஆதாரம் இல்லையே அப்போது நீ தான் என்னை நினைக்கலையே கொஞ்சம் நினச்சி பாருன் என் நாங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டினுடைய ஒரு தாற்பயம் தேவலோகத்தை சூரன்ட்டு இந்திரனுக்கு கொடுத்தார் இதை ஸ்காந்தத்தில் பார்த்த போயும் அதனால் அப்படிப்பட்ட சுரலோக சிகாமணியே அடியேன் எந்த ஒரு ஆதாரம் எந்த ஒரு பிடிப்பு எந்த தகுதி இல்லாதவனுக்கு எனக்கு நீ எல்லாம் தெரிந்த ஞான ரூபமாக இருக்கக்கூடிய வேத ஆகமங்களால் அடைய வேண்டிய ஞானத்தை ரூபமாக கொண்ட ஞான பண்டிதா என்னை பற்றி கொண்டு நினைந்த நினைத்தேன் எனக்கு அனு செய்வாயாக அப்படி நீ முடிகிறது ஞானஸ்கந்தார்ப்பணம் பற்றி வேல்முருகன் கரோரா